பாடம் இருபத்தி ஒன்பது மதீனவாசிகள் ஷாம் வாசிகள் கிழக்கில் வசிப்பவர்கள் ஆகியோரின் கிப்லா கிழக்கு திசையிலோ மேற்கு திசையிலோ கிப்லா இல்லை காரணம் மலஜலம் கழிக்கும் போது கிப்லாவை முன்னோக்காதீர்கள் அப்போது கிழக்கு திசையோ மேற்கு திசையோ முன்னோக்குங்கள் என நபி சல்லம்லாஹும் அலிசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் குறிப்பு இந்தியா போன்ற நாடுகளுக்கு மேற்கு திசையில் தான் அமைந்துள்ளது இது மதீனவாசிகளை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டதாகும் என்பதை நினைவில் நிறுத்துக